திருச்சிற்றம்பலம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடை பிள்ளையார் திருவுலா மாலை திருச்சிற்றம்பலம் திருந்தியெந்தாமரை தடத்து சென்றோர் இருந்தன் இளமேதி பாயப் பொருந்திகளிய பூங்குவளை கள்ளிரிய செங்கழுநீர் கால் சிதையத்துள்ளி குறுகிரிய கூறவம் கலிரு முருகுவிரி பொய்கையின் கண்மூழ்க வெறுவுற்ற கோட்டகத்து பாய் வாளை கண்டலவன் கூசி போய் தோட்டகத்த சென்னல் துறையடைய சேட்டகத்த காவி முகமலர கார் நீலம் கண் படுப்ப வாவிக்கண் நெய்தல் அலமரமேவிய அந்தம் துயிலிழப்ப அஞ்சிறை ஷேர் வண்டினங்கள் துன்னும் துணை இழப்ப சூழ்கிடங்கில் மன்னிய வள்ளை நகை காட்ட வன்குமுதம் வாய்க்காட்ட தெல்லு புனர்பங்கையங்கள் தேன் காட்ட மெல்ல நிலவு மலரணையின் நின்றிழிந்த சங்கம் இலகு கதிர் நித்திலங்கள் ஈன உலவிய மல்லை பழனத்து வார்பிரசம் மீதழிய ஒல்லை வரம்பிடறி ஓடிப்போய்ப் புல்லிய பாஷடைய சென்னல் படருளியால் பல்கதிரோன் தேஷடைய ஓங்கு செருவுகளும் மாசில் நீர் நித்திலத்தின் சாயும் நிகழ் மரகத தோலும் தொத்தொளி செம்பொந்தொழிற்பரிய மொய்த்த பவளத்தின் செவ்வியும் பாங்கனைய ஓங்கி திவள கொடிமருங்கில் சேர்த்தி துவளாமே பட்டாடை கொண்டுடுத்த பைந்தோடிலங்கு குழையிட்டமைந்த கண்ணார் இளங்கமுகும் சேர் கண்கள் அழல் சிதறி காய்ச்சினத்த வாய் மதத்து தண்டலையின் நீழல் தரியந்து கொண்ட கொலை புரியா நீர்மை வாய் கொம்பு வளைந்தேந்தி மலையுமர வடிவங்கொண்டாங்கிளை நெருங்க சூதத்திரளும் தொகு கனிகளால் நிவந்த மேதகு சீர்த்தெங்கின் வியன் பொழிலும் போதூர் தினமுறுங்கு செவ்வியவாயின் தேன் தம்பு கனி நெருங்கு தின்கதலிக் காடும் நனிவிளங்கு நாற்றத்தால் எண் உயர்பலவும் மாற்றமரும் மஞ்சள் எழில் வளமும் ஈட்டமும் எஞ்சாத கூந்தர்க்கமுகும் குளிர் பாடலத் வாயந்த பாடல தெழிலும் வாய்ந்த சீர்ஷண்பகத்தின் வன்காடும் ஏந்தெழிலார் மாதவியும் புன்னையும் மண்ணும் மலர்குறவும் கேதகையும் எங்கும் கெழீயீ இப்போதின் இளந்தென்றல் வந்த சைப்பையெண் திசையும் வாசம் வளர்ந்து வார் பொழிலின் மாடே கிளர்ந்தெங்கும் ஆலை ஒலியும் அறிவார் குரலொலியும் சோலை கிளிமிழற்றும் சொல்லொலியும் ஆளும் அறுபதங்கள் பொலியும் ஆன்ற பொலி வைதி உருதிரை நீர் வேலை ஒலிப்ப வெறிகமழும் நந்தாவனத்தியல்பும் நற்றவத்தோர் சார்விடவும் அந்தமில் சீரார் அழகினால் முந்தே புகழ்வாரும் தன்மையதாய்ப் பூதலத்துள்வோங்கி நிகழ்கிடங்கும் சூழ்கிடப்ப நீரே திகழ முளை நிறைத்து மூரை சிறை வகுத்து மொய்த்த புலகத்தின் பாம்புரி சூழ் போகி வளர இரும் பதனஞ்சேற இருத்தி ஏழில் நாஞ்சில் மறுங்கனைய அட்டாலையிட்டு புருந்திய சீர் தோமரமும் தொல்லை பொறிவீசி யந்திரமும் காமரமும் ஏப்புழையும் கை கலந்து மீமருவும் வெங்கதிரோன் தேர்விலங்க மிக்குயர்ந்த மேரோ போன்றனத்திஞ்சி அணி பெற்று பொங்கொழி சேர் மாளிகையும் மன்னியசேர் மண்டபமும் ஒன் தளத்த சூழிகையும் துற்றெழுந்த தெற்றிகளும் வாழொழிய நாடகசாலையும் நன் பொற்க போதஞ்சேர் பீடமைத்த மாடத்தின் பெற்றியும் கேடில் உருவு பெற வகுத்த அம்பலமும் ஓங்கு தருவும் வகுத்த செய்குன்றும் அருவினிய சித்திரக்காவும் செழும் பொழிலும் வாவிகளும் நித்திலஞ்சேர் நீடு நிலைக்களமும் எத்திசையும் துண்ணிஎழில் மலர் மடந்தை மன்னி மகிழ்ந்துரையும் வாய்மை தாய் பொன்னும் மரகதமும் நித்திலமும் மாமணியும் பேணி இரவலர்கட்கெப்போதும் ஈந்தும் கரவாது கற்பகமும் காருமென கற்றவர்க்கும் நற்றவர்க்கும் தப்பா கொடை வளர்க்கும் சாயாத செப்பத்தாள் பொய் மெய்கடிந்து புகழ் பறிந்து பூதளத்து மெய்மை தலை சிறந்து மேதக்கும் உண்மை மறை பயில்வார் மன்னு வியாக்கரண கேள்வி தொன்னூல் பயில்வார் முறை ஆகமங்கள் கேட்பார் அருங்கை நூல் ஆதரித்து போகம் பொருள் துய்ப்பார் சோகமின்றி நீதி நிலை உணர்வார் நீள் புலனம் காதல் விடுத்தவங்கள் காமுறுவார் ஆதி அருங்கலை நூல் ஓதுவார் ஆதரித்து வென்றி கருங்கலி நீங்க கனல் காமனூல் கேட்பார் கலைஞானம் காதலிப்பார் ஓமநூல் ஓதுவார் உத்தரிப்பார் பூமன்னும் நான் முகனே அன்னசீர் நானூற்றொருவர் மறையோர் தாம் மன்னி வாழும் தகைமை தாய் நாமன்னும் ஆரணங்கும் மற்றையருந்ததியும் போல் மடவாரேரணங்கு மாடத்தினிதிருந்து சீரணங்கு வீணை பயிற்றுவார் யாழ்பயில்வார் மேவிய சீர்பாணம் பயில்வார் பயனுறுவார் பேணிய சீர் பூவைக்குப் பாட்டுரைப்பார் பொற்கிழிக்குச் சொற்பயில்வார் பாவைக்கு பொன் புனைந்து பண்புறுவார் ஆயிங்கும் மங்கையர்கள் கூட்டமும் வந்து சிறார் குழுவும் பொங்குலகம் எல்லாம் பொலிவடைய தங்கிய வேத ஒலியும் விழா ஒலியும் மெல்லியலார் கீத ஒலியும் கிளர்ந்தோங்கும் ஆதரார் பாவை ஒலியும் பறை ஒலியும் பல் சனங்கள் மேவும் ஒலியும் வியநகரம் காவலர்கள் பம்பை துடி ஒலியும் பௌவப்படை ஒலியும் கம்பக் கழிற்றொலியும் கை கலந்து நம்பிய கார் முழக்கும் மற்றை கடல் முழக்கும் போர்க்கலந்த சீர் முழக்கமெங்கும் செவிபட பார்விளங்க செல்வம் நிறைந்த ஊர் சீரில் திகழ்ந்த ஊர் மல்கு மலர் மடந்தை மன்னும் ஊர் சொல்லினிய ஞாலத்து மிக்க ஊர் நாநூற்றுருவர்கள் ஊர் வேலொத்த கண்ணார் விளங்கும் ஊர் ஆலித்து மன்னிரு கால் வேலை வளர்வெள்ள தும்பருடும் பன்னிருகால் நீரில் மிதந்த ஊர் மன்னும் பிரம்மனூர் வேணுபுரம் பேரொலி நீர் சண்பை அரண் மன்னும் தன்காழி அகம்பர் சிரபுரம் பூந்தராய் கொச்சை வயம் வெங்குரு பொங்கு புனல் வாய்ந்த நல் தோணி புறம் மறையோர் புகலி கழுமலம் பூம்புறவம் என்றிருப்பகர்கின்ற பண்புற்றதாகி திகழ்கின்ற மல்லை செழுநகரம் மன்னவும் வல்ல மணர் ஒல்லை கழுவில் உலக்கவும் எல்லையில்லாம் மாதவத்தோர் வாழவும் வையகத்தோர் உய்யவும் மே தக்கவானோர் வியப்பவும் ஆதியாம் வென்றிக் கலிகடவும் வேதத்தொலி மிகவும் ஒன்றி சிவனடியார் ஓங்கவும் துன்றிய பன்னோ தமிழ்ப்பதினாராயிர்பனுவல் மன்னோபுவியர்க்கு வாய்ப்பவும் முன்னிய சிந்தனையால் சீரார் கவுனியர்கோ சேயன்ன வந்தங் கங்கவதரித்த வள்ளலை அந்தமில் சேர் ஞான சுடர் விளக்கை நற்றபத்தோர் கற்பகத்தை மான மறை அவற்றின் வான் தத்துவனை நித்தனை சைவத்தவர் அரசை வித்தகத்தால் ஓங்குவிடலையை முத்தமிழின் செஞ்சொற்பொருள் பயந்த சிங்கத்தை தெவ்வாறு உயிரஞ்ச திகழ்ந்த அடலுரிமை எஞ்சாமே ஆதிச்சிவனருளால் அம்பொன்செய்வட்டில் கோதில் அமிர்த நுகர் குஞ்சரத்தை தீதரு ஷேர் கால தொகுதியம் நான்மறையின் காரணமும் மூலப் பொருளும் முழுதுணர்ந்த ஷீல திருஞான சம்பந்தன் என்றுலகம் சேர்ந்த ஒரு நாமத்தால் உயர்ந்த கோவை வறு பெருநீர் பொன்னி வளநாடனை பூம்புகலி நாயகனை மன்னர் தொழுதிரைஞ்சும் மாமணியை முன்னேம் நிலவு முருகர்க்கும் நீலனக்கர்க்கும் தொலைவில் புகழ் சிறு தொண்டர்க்கும் குலவியம் தோழமையாய் தொல்லை பிறப்பருத்த சுந்தரனை மாழையொண்கண் மாதர் மதனனை சூழொழியம் கோதைவேல் தென்னன் தன் கூடல் குலநகரில் வாதில்ல மணர்வலி தொலைய காதலால் புண்கிழவு செம்புலனாரோட பொறுத்தவரை வண்கழுவில் தைத்த மறையோனை ஒண்கிழவு ஞாலத்தினரிய மண்ணுணனிவள்ளியது பாலை தனை நெய்தலாக்கியும் காலத்து நீரெதிர்ந்து சென்று நெருப்பேற்குளிர்படைத்தும் பாரெதிர்த்த பல்விடங்கள் தீர்த்து முன்னேரிழுந்த யாழை முறித்தும் இருங்கதவ்தான் அடைத்தும் சூழ்புனலில் ஓடத் தொழில் புரிந்தும் தாழ் பொழில் சோழ் குங்கிற்பனி நோய் பரிசனத்தை தீர்ப்பித்தும் புரிசை தொகுமிழலை அங்கதனில் நித்தன் செழுங்காசு கொண்டு நிகழ்நெல்வாயில் முத்தின் சிவிகை முதற் கொண்டும் மத்தகு ஷேர் மாயிறுஞாலத்து மன்னாவடு துறை புக்காயிரம் செம்பன்னது கொண்டும் மாய்வரிய மாண்புதிகள் எம்பெருமான் மன்னு திருவோத்தூரில் ஆண் பனைகள் பெண் பனைகள் ஆக்கியம் பான் பரிசில் கைப்பாணி ஒத்திக் காழிக் கோலக்காவிற்பொற்சப்பாணி கொண்டு தராதலத்துள் எப்பொழுதும் நீக்கரிய இன்பத்திராகம் இருக்கு குரல் நோக்கரிய பாசுரம் பல்பத்தோடும் மாக்கரிய யாழ்முறி சக்கரமாற்றடிமுக்காலும் பாழிமையால் பாரகத்தோர் தாம் உயே உரைப்பமரும் பல் புகழால் ஓங்கவுமை கோனை திருப்பதிகம் பாடவல்லசேயை விருப்போடே நன்னு புகழ்மறையோர் நாற்பத்தெண்ணாயிரவர் எண்ணில் முனிவரர் ஈட்டத்து பண்ணமரும் ஒலக்கத்துள்ளிருப்ப ஒன் கோயில் வாயிலின் கண்கோலக்கடை குறுகிக்கும் விட்டாங்காலும் புகலி வள நகருள் பூசுரர் புக்காங்கிகளில் புகழ் பரவியே திப்புகலி சேர் வீதி எழுந்தருள வேண்டுமென விண்ணப்பம் ஆதரத்தார் செய்ய அவர் கருளி நீதியால் கேதகையும் கேத்தகையும் ஷெண்பகமும் நேர்கிடத்தி கீழ்த்தாழ்ந்த மாதவியின் போதை மறுங்கணைத்து கோதில் இருவேலி தன்னை இடையிறுத்தி ஈண்டு மறுவோடு மல்லிகையை வைத்தாங்கருகே கருமுகையை கை கலக்க வைத்து கழுநீர் பெருகு பிளவிடையே பெய்து முருகியலும் புநாகந்தன்னை புனர இருவாச்சி தன்னயலே முல்லை தலையெடுப்ப மன்னிய வெண் செருத்தி வாய் நைகிழப் மௌவல்லடர்படைப்ப தன் குருந்தம் மாடே தலையிறக்க ஒன்கமலம் ஒன்கமலத்து ஆதடுத்த கண்ணியால் தன்னருங்குமேர் போத போதடுத்த கோலம் புனைவித்து காதிரேர் கணவ இரகுண்டலங்கள் சேர்த்திக் கழுத்தின் இனமணியினாரமிலக புனை கனக தொத்தடுத்த பூஞ்சுரிகை சோதி தமனியத்தின் தாள்வடமும் தண்டரள கோப்பும் திமையை வரை மார்பில் சேர்த்தி அமைவுற்ற வெண்ணீற்றின் ஒள் களபம் மட்டித்து மேவு தொழில் ஒன்னூற் கலிங்கம் உடல் புனைந்து திண்ணோக்கே காற்றுரும குன்றோ கடலோ அடலுருமோ கூற்றுருமோ என்ன கொதித்தெழுந்து சீற்றத்து அழல் விழித்து நின்றெதிர்ந்து தாள வட்டம் வீசி புழை தடக்கை கொண்டெறிந்து பொங்கி மழை மதத்தார் கூத்த கட தடத்து போகம் மிக பொலிந்த காத்திரத்ததாகி கலித்தெங்கும் கோத்தன் கொடு நிகழம் போக்கி நிமிர் கொண்டெழுந்து கோபித்திடுவண்டையிட்டு கழித்து முடுகே நெடுநிலத்தை தான் உழக்கி நின்று நிகர்நீர் திடிபெயரத்தாளந்திருப்பி அடுசினத்தால் கன்ற முகம் பருகி கையெடுத்தாராய்ந்து வென்றி மறுப்புருப வை வைத்துயிர் துன்றிய கூடம் மரணழித்து கோபுரங்களை குத்தி நீடு பொழிலை நிகரழித்தோடே பணப்பாகரை பறிந்து குத்தி பறித்த நினப்பாகை நீள் விசும்பின் வீசி அணை பறிய ஓடை கருங்கழிற்றை ஒன் பறி ஒன் பறிக்காரர்தாம் மாடணையக் கொண்டு வருதலுமே கூடி நயந்து குரற் கொடுத்து நட்பழித்து சென்று வியந்தணுகி வேட்டம் தணிங்காங்குயர்ந்த உடற் பற்றி மேல் கொண்டாங்கடற் கூடற் பயில் பலவும் பேசி படு புறசை நீக்கி அயர்வு கெட அணைத்து தட்டி உயர்வு தரு தண்டு பேரோசையின் கண் தாழ் கோத்து சீர் சிறு தொண்டர் பிரகணையத் தோன்றுதலும் என் பல்சனமும் மாடையும் புடை கிளற ஒல்லொலியால் கடல் கிளற மல்லல் பரி தூரங்கொட்டப்படுபணிலம் மார்ப கருத்தோடி செய் கவிஞற்பாட விரித்த குடை பலவும் சாமரையும் தொங்கல்களும் கூடி புடை பறந்து பொக்கம் படை பக்கடைபடு வீதி அணுகுதலும் வெள்வளையார் உள்மகிழ்ந்து காதல் பெருகி கலந்தெங்கும் சோதிசேர் ஆடரங்கின் மேலும் மணி மாளிகைகளிலும் சீடரங்கும் நீள் மறுக்கும் தெற்றிலும் பீடுடைய பேரிளம் பெண்ணீராக பேதை முதலாக வாரில்கொங்கை மடநல்லார் சீர்விளங்க வேணும் சிலம்பும் பிரங்கொழி சேராரமும் பூணும் புலம்ப புறப்பட்டுச் சேன்மருகில் காண்ட கையவென்றி கருவறை மேல் வெண்மதி போர் ஈண்டு குடையின் எழில் நிழற்கீழ் காண்டலுமே கை தொழுவார் நின்று கலை சரிவார் மால்கொண்டு மெய் தளர்வார் வெள்வளைகள் போய் வீழ்வார் வெய்துயிர்த்து பூம்பயலை கொள்வார் புனர்முலைகள் பொன் பயப்பார் காம்பனயமென் தோல் கவிண்கழிவார் தாம் பயந்து வென்றி வேர்ச்சேயென்ன வேனில் வேட்கோவென்ன அன்றென்ன ஆமென்ன ஐ ஐயுற்று சென்றனு ஏ என்று தங்கை சோர்ந்து வாழிவளை சரியனின்றையர்வார் பாழிமையால் உள்ளம் நிலை தளர்ந்த ஒண்ணுதலார்வல் களிற்றை மெல்ல நடவென்று வேண்டுவார் கள்ளலங்கள் தாராமை அன்றியம் தையல் நல்லார் முகத்தை பாராமை சாலப் பயனென்பார் நேராக என்னையே நோக்கினான் எந்திழகீர் இப்பொழுது நன்மை நமக்குண்டனயப்பார் கைமையால் ஒண்கலையும் நானும் உடைதுகிலும் தோற்றவர்கள் வண்கமலத்தார் வலிந்து கோடுமெனப்பண்பின் வடிகண்மலர்வாளி வார்ப்புருவவில் மேல் தொடுத்த அறம் தொண்டை துடிப்பொடித்த முலை காசை கருங்குழலார் காதற்வுனியன் பால் பூசற்கமைந்து புறப்படுவார் வாஷ செழுமலத்தார் இன்றனக்கு நல்காதே சீரார் கழுமலத்தார் கோவே கழல்கள் தொழுவார்கள் அங்கோல் வளையிழக்கப் போவது நின்னுடைய செங்கோன்மையோ வென்று செப்புவார் நங்கை பெருங்குற்றத்தில் அன்றமணர் கூட்டத்தை ஆசழித்து போன்ற உரை கிழிவு செந்தமிழ்பா ஒன்றினால் வென்றி நிறை பெற்றிடலாமும் பேதையர்கள் மற்றளரோ என்று பகுத்துரைப்பார் மற்றவனே பெண்ணிரக்கமன்றே பிரைனுதலீர் மாசுணத்தின் நண்ணு கடுவிடத்தால் நாற்றென்று விண்ணொற்ற ஆறு இறை மீட்டன்ற வளை அணிமருகல் ஊரறிய வைத்ததன உரைப்பார் பேரிடரால் ஏசுவார் தாமுற்ற முன் பேசுவார் நின்று தம்பீடழிவார் ஆசையால் நெய்வார் நலனழிவார் நானொடு பூனிழப்பார் மெய் வாடுவார் வெழ்குவார் வெய்த் துயிர்ப்பார் தையலார் பூந்துகிலை பூமாலை என்றணிவார் பூவினை முன் சாந்தம் எனமெயில் கிளி என்ற பாவைக்குச் சொற்பார் பந்தை ஒளிமே கலை என்றுடுப்பார்மேவே பூங்குழலார் மையலாய் கை தொழ முன்போதந்தான் ஓங்கொலிசேர் வீதியுலா பலம்